சீர்காழி புத்திரிலிருந்து வழங்கும் மௌனமாக இரு உனக்கு ஒன்று பிடிக்காத போது உன்னை யாருக்கும் புரியாத போது உன்னை விட்டு பிறர் விலகும் பொழுது உன்னோடு யாரும் பேசாத பொழுது உன்னை அடுத்தவர்கள் குறை கூறும் பொழுது உனக்கு கோபம் வரும்போது உன்னை வெறுக்கும் பொழுது உனக்கு பிரச்சனை வரும்பொழுது மெளனம் ஒன்றே சிறந்தது இது படித்ததில் பிடித்த